நஷினி நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி கூறி அந்த வகையில் இன்று முன்னாள் ஜனாதிபதி விஞ்ஞானியுமான ஏ பிஜே அப்துல் கலாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பயிரமந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் அப்போது வேலைக்கு சென்று அவனது பெற்றோர் இரவில் வீடு திரும்பினர் வீட்டிற்கு வந்த அவனது தாய் உணவு சமைத்தார் மூவரும் சாப்பிட அமர்ந்தனர் தந்தைக்கு கருகிய ரொட்டையை பரிமாறினார் தாய் ஆனால் அவனது தந்தை பொருட்படுத்தாமல் சாப்பிடத் தொடங்கினார் ஆனால் ரொட்டி கருகி விட்டதை சொல்லி வருந்தினார் அந்த தாய் அவன் தந்தை எனக்கு கருகிய ரொட்டி தான் ரொம்ப பிடிக்கும் என்று பதிலளித்தார் இரவு தூங்கும் தயக்கமுடன் அம்மா தினமும் வேலைக்கு சென்று கொண்டு நமக்கு பணிவிடையும் செய்கிறாள் பாவம் களைத்து போயிருப்பாள் ஒரு கருகிய ரொட்டி யாரையும் காயப்படுத்த போவதில்லை ஆனால் கடும் வார்த்தைகள் ஒருவர் மனதை காயப்படுத்தும் நான் ஒன்றும் உயர்ந்த மனிதன் அல்ல ால் அதற்கும் முயற்சிக்கிறேன் இந்த பதில் சிறுவனின் மனதில் பதிந்தது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த அச்சிறுவன் தான் முன்னாள் ஜனாதிபதி விஞ்ஞானியுமான ஏ பி அப்துல் கலாம் நன்றி